பொறமெங்கும் குருதிரகள் தாது திரவந்தலைக்கும் தடமன்னித் என்கரமே தானுரமிடம் வயல் நாங்கை புறமெங்கும் குருதிரகள் தாது திரவந்தலைக்கும் தடமன்னித் யல் நாங்கைண்டு திருத்தேவனார் தொகையே அவருமாயி அவையுமாய் எழில் வேற பொருள்களுமாய் மூவருமாய் முதலாய மூர்த்தி அவர் துறையுமிடம் அவரும் தின்பட மண்ணை வெண்ணிகொள்வார் மண் நாங்கை தேவரும் சென் நிறஞ்ச திருத்தேவனார் தொகையே நாடும் மண் மற்ற வல்லுரும் தானாய வெம்பெருமான் தலைவன் அமர்ந்து அருமரையோர் நாங்க தன்னுள் தேனாரும் மலர்பொழி சூழ் திருத்தேவனார்த்தொகையைமயவரும் முனிவர்களும் இடிலமைந்த சந்தமலச்சதுமுகனும் கதிரவனும் சந்திரனும் எந்த யமக்கருளனின் அருளமிடம் வெளில் நாங்கள் சுந்தரண்பொழில் புடசூழ் திருத்தேவனார்தொகையே கண்டமும் இவ்வளகடலும் அவனிகளும் குலவரையும் குண்டபிரானுரையும் இடம் ஒளிமதி சந்தகில் கனகம் தென் கரமேல் திரளார் பயில் நாங்கை திருத்தேவனார்த்தொகையே காலமெல்லாம் அமுதி செய்து நான் மறையும் தொடராத பாலக பள்ளி கொள்ளும் பரமனிடம் வாலிவளம் பெருகி வரும் கரமேல் வயல் நாங்கை திருத்தேவனார் தொகையே உருவாகி இரணியனை வாடாத வள்ளுகிறால் பிளஞ்சளஞ்ச மாலரிடம் ஏனேரு பெருஞ்சல்வத்து எழில் மரையோர் நாங்கதண்ணுள் பொழில் தழுவு திருத்தேவன்தொகையே பாராளுமங்கை மைதிலியை மனம் குணருவான் கார்திலையுத்த தனிக்காலை கருதுமிடம் பெருஞ்சல் வாத்து எழில் மொரஜோர் நாங்க தன்னுள் சீராரும் அலர்பொழில் சோழ் திருத்தேவனார்த்தொகையே கும்பமிகு மதையானை பாகனுடும் குறைந்து வீழ கொம்பனனை பறித்தறிந்த கூத்த நமந்துறையுமிடம் அம்ப விழும் சென்பகத்தின் மனங்கமழம் நாங்க செம்பன் மதில் பொழில் புடசோல் திருத்தேவனார்த்தொகையே ஆரார்ந்த திருமேனி கண்ண நமர்ந்துரையுமிடம் சீரார்ந்த பொழில் நாங்கை திருத்தேவனார்த்தொகைமேல்ந்தவேல் கதன் ஒரு தமிழ் பத்தம் வல்லார் ஏதார்ந்தவைகுந்தத்து இமயவரோடு இருப்பாறே ஆறார்ந்த திருமேனி கண்ணனமர்ந்து ரஜுமிடம் சீரார்ந்த பொழில் நாங்கை திருத்த மன்தொகை மேந்த மேல் கலியன் கூறு தமிழ் வத்தும் வல்லார் ஏறார்ந்தவை குந்தத்து இமயவரோடு இருப்பாறே கும்பமா கடலடைத்தில் அங்கை குமன் கதிர்முடி அவபத்து அன்பினால் அறுத்து அரசமந்தம்பிக்கு அழித்தவனுரை கோயில் பகம் மாதவே சூதகம் வாழைகள் புங்கமுகோங்கோர் வன்புருடோத்தமே கம்பமா கடலத்தில் அங்கக்குமன் கதிர் முடியவை பத்து அன்பினால் அறுத்து அரசமன் தம்பிக்கு அளித்தவனுரை கோயில் அம்பலா நரசன்பகம் மாதவே சூதகம் வாழைகள் சூழ் ஒம்புராம் கமுகோங்கோர் வந்திகள் பூங்கடம்பேரி அக்காளி அன்பனவரங்கில் வல்லை வந்து நடம் செய்தார் உங்கரை கோயில் நல்ல வெந்தல் மூன்று நாள் வேதம் ஐ வேள்வியோடங்கம் வல்லவந்தனர் மல்லி அனாங்கோர் வன்புருடோத்தமே அண்டரானவர் கோனுக்கென்று அமைத்த சோர் அதுவெல்லாம் உண்டு கோணி ரமேத்தவை காத்தவன் உஹந்தி துரை கோயில் முடிவில் குளிர்வார் குலமையில் நடமாட வண்டுதான் நாங்கோர் வன்புருடோத்தமே நெருங்க யானையின் கொம்பினை பறித்து கொண்டு, பின் கொன்றுரு கடனியில் மலிவாவி மறுங்களாம் பொடி ரோங்கி ஜனாங்கோர் வன்புருடோ தமமே அடுபோய் விடத்தாள் நிமிர்ந்து ஈ சந்தன் படையோடும் கிளையோடும் ஓட வானனை ஆயிரம் தோள்களும் துணித்தவனுரை கோயில் ஆடுவான் குடியகள் விசும்பனவி போய் பகல் அவனொளி மறைக்கும் மாட மாளிகருணாங்கூர் வன்புருடோத்தமே கங்கையால் அடி மூண்டு நீரேத்து அயன்கொடு துரேத்த கங்கை போதரக்கால் நிமித்தருளிய கண்ணன் வந்துரை கோயில் கொங்க கோங்கவை காட்ட மங்கமார் முகம் மாது காட்டோர் ஒன்றோன் தனது குடிரத்தையளையும் வெஞ்சினத்தறி பரிகீரிய அப்பன் வந்துரை கோயமங்கரின் எடுச்சிலோடு எடில் கொள் பந்தடிப்போர் கைவலையில் நின் மல்கிய நாங்கோர் வன்புருடோத்தமே ஆழையார் தடங்கன் உமங்கன் வஞ்சாபமற்றது நீங்க மூளையார் சிறத்தைய முன்னளித்த எம்முகில் வண்ண நுரை கோயில் வன்பழம்பிழவெருவி போய் வாழபாய் தன் சூழ் தருணாங்கோல் வன்புருடோத்தமே இந்துபார் உந்திமா மலர்மிழை படைத்தவன் உகந்த நி துரை கோயே உந்திவாடையின் கொடுங்கனின் உகந்து தன் குருளையை தழுவிப்போய் மந்தி மாம்பனமேல் வைகு நாங்கோ வன்புருடோத்தமே மண்ணுட்புகழ் வேதியூர் வன்புருடோத்தமத்துள் சேவடி கீழடைந்துவன் அருள் மாறி மண்ணு தரப்பாடிய பாடல் இப்பேரின் பமுற்று இமையவரோடும் கூடுவரே மண்ணுணார் புகழ் வேதியர் நாங்கூர் வன்புருடோத்தமற்றுள் அண்ணல் சேவடி கீழடைந்துவன் ஆலிமன் அருள் மாறி பாடல் இப்போ கூடுவரே பேரணிந்துலகத்தவர் பேரருளாளை பாரணி முலையால் மலர் மகளோடு மண்மகளும் உடன் நிற்பி மாடன்கடுவு செம்பஞ்சை கோயிலின் உள்ளே காரணி மேகம் நின்றதொப்பானை கண்டுகொண்டுகத்தவர் தொடுரேற்றம் பேரருளாளன் பிற வாரணி முளையாள் மலர் மகளோடு உடன் நிற்பணிமாட நாங்க நடுவுள் செம்பஞ்சை கோயிலின் உள்ளே காரணி மேகம் நின்றதொப்பானை கண்டு கொண்டு வந்தை பே இன்ப வெள்ளை இறப்பெதிர்கால கழிவுமான நடுவுள் செம்பஞ்சை கோயிலினுள்ளே மறைப்பெறும் பொருளைவான கோனை கண்டு நான் வாழ்ந்துடிந்தேன் விசும் பெரு நேர்த்திங்களும் சுடரும் செடுநில துயர்களும் மற்றும் படற் பொருள்களுமாய் நின்ற வந்த பங்கயத்தயன இளையோரு கோயிலுள்ளே கடல் நிறவண்ணன் தன்னனாரடியே கண்டு கொண்டு குரலாய் மாவழி வேள்வி மண்ணள விட்டவன் தன்னை அசவரும் அவரடியின வணங்க அழகடல் துயின்ற மம்மானோர் நடுவுள் கோயிலின் உள்ளே மகுடம் மனத்தர கர்த்திரழித்தவரே என்று சென்றடைந்தவர் நமக்கு தாய் மணத்திறங்கி அருணினை கொடுக்கும் தயரதன் மதல எச்சயமே மலர்பொழில் சூழ்நாங்க செம்பஞ்சை கோயிலின் உள்ளே காமனை பயந்தான் அடியேன் கண்டு கொண்டு மலையாள செய்து மகிழ்ந்த வந்தை கல்லின் மீதி அன்ன கடிமதி இளங்கை கலங்க ஓர்வாளி தொட்டானை செல்வனான் மறையோர் நாங்க நன் நடுவுள் கோயிலின் உள்ளே அள்ளி மாமல தன்னொடுமடியேன் கண்டுகொண்டல் தீர்ந்தேனே அக்களிருங்கொடுமல்லுத்தளர்த்தவன் தன்னை கஞ்சனை காய்ந்த காள அம்மானை கருமுகில் திருநிறத்தவனை சொல் நான் மறையோர் நாங்க நடுவுள் செம்பஞ்சை கோயிலின் உள்ளே அஞ்சன கொன்னம் கண்டுகொண்டு அல்லல் தீர்ந்தேனே அன்பிய பாணனாயிரந்தோடும் துணிய அண்ணாடி ரொட்டானை மிந்திகள் குடுமி வெங்கடமலை மேல் மேபியல் விளக்கை திரதவனையை கோயிலின் உள்ளே மன்றது புலிய மகிழ்ந்து நின்றானை வணங்கி நான் வாழ்ந்துணிந்தேனே அன்பிய பாணனாயிரந்தோடும் துணிய அன்றாடி குருமிங்கடமலை மேல் மேவிய வேதனல் விளக்கை கோயிலின் உள்ளே மன்றது பொலிய மகிழ்ந்து நின்றானை வணங்கி நான் வாழ்ந்துழிந்தேனே உளங்கனி மண்ணா கண்ணனே அந்த கார் முகிலேயனின் திட்டு உளங்கணிந்திருக்கும் உள்ளத்துளியதே நெழிந்த நான் மறையோர் நாங்கள் நடுவுள் செம்பொஞ்சை கோயிலின் உள்ளே வளங்கொள் பே மண்ணி நின்றானை வணங்கினான் வாழ்ந்துடிந்தேனே நவர் தோலை நாங்கள் நடுவுள் செம்பொஞ்சை கோயிலின் உள்ளே வானவர் கோனைக் கண்டமை சொல்லும் மங்கையார் வாட்கலி கண்ணி நண்போ நம் உடிவெண்ணை கற்று வல்லார்கள் மாணவன் குடை கேள்வையண்டு மகிழ்ந்தே நாங்க நன்னடுவுள் செம்பஞ்சை கோயிலின் உள்ளே வானவர் கோனை கண்டமை சொல்லும் மங்கையா கலி கண்டி ஊனமி பாடல் ஒன்பதோடு உடிவெண்ணை கற்று வல்லார்கள் மாணவன் குடை கேழ் வையகமாண்டு வானவராகுவர் மகிழ்ந்தேற்றமணிமுடியும் திரளும் தேசும் மற்றவரிடம் காதலிமாறு குழையும் தந்த கால்தொழையும் உடன் கடல வந்து தோன்றி கதநாகம் காத்தளித்த கண்ணர் கண்டி மூ திணர்கள் அரவிந்தம் நுழைந்த பள்ளத்து இளங்க மகன் முதுபாலை பகுவாய் நன்றின் சேத்திரையில் வெண்முத்தம் சிந்து நாங்கோ திருத்தேற்று அம்பலத்தன் செங்கன் மாலை மாற்ற மணிமுடியும் திரளும் தேசம் மற்றவருமாறு குடையும் தந்த கால்தலையும் உடன் கடல வந்து தோன்றி கதனாகம் காத்தளித்த கண்ணர் கண்டி மூற்றி தழ்களம் நுழைந்த பள்ளத்து இளங்க முதன் முதுமாலை பகுவாய் நன்றின் சேற்றலையில் வெண்முத்தம் சிந்து நாங்கூர் செங்கன் மாமகள் மறுப்பணா நஞ்சுகந்த பிள்ளகண்டே தொடுத்த மலர் நேரம் நிறைந்த சூழல் இருஞ்சிரையொலியும் நெடுங்கணாருதம் சிற்றடி மேல் இழத்து நாங்கூர் செங்கன் மாத்த சிறுர நுழைந்த புக்கு பசு பெண்ணை பதமாரப்பண்ணை மூற்றம் அடல் அடர்த்த வெர்க்கனார் தோக்கை பற்றி அலந்தளமசை துடலு மையன் கண்டு அடல் எடுத்த நெடுந்தெங்கின் படங்கள் வீழா வாங்கணிகள் திரட்டு நீர் பொன்னி திழல் எடுத்த மலர் சுமந்தாங்கூர் அம்பலத்தன் செங்கன் கடுஞ்சினத்து வந்தார்ந்த காரின் கருமுகில் போல் திருநீரத்தன் கண்ணர் கண்டே புடல்கள் தடிவியங்கள் தொடரங்கு மணி மாடம் அம்பலத்தன் செங்கன் மாலை இங்கு மகள்கமல பாவை கதிர் முத்து மன்னகையாள் கருங்கணாச்சி முளையிலங்கு ஒளிமொழி போன்பட முந்தேப்ப மூபாரவரை நடுந்தோள் மூர்த்தி கண்டு மலையிலங்கு நிற சந்தி மாட வேடவரை மடமொழியார் முகத்து இரண்டு சிலவிழங்கு மணஞ்சிற கொண்டிருக்கு நாங்கூர் திருத்தியம்பலத்தன் செங்கன் மாலை ஆண் போலும் என்னந்தான் தரணியாளன் அருகண்டு தரு திரு பாடரக்கருளங்கள் கோன் போலும் என்னந்தான் கொண்டவண்ண இருபது தோளுடன் துணித்த ஒருவன் கண்டீர் ஆண் போலும் என் வாக்கின் செய்யவா யார் மரதகம்போல் மரக்கிளியை கைமேல் கொண்டு தேன் போலும் என் மடலை பயிற்று நாங்கோ திருத்தெட்டி அம்பலத்தன் செங்கன் மாலை கொங்கிலங்கு புரிநூலும் தோலும் தாழ புல்லாத குரல் உருவாய் பொருந்தவானன் மங்களம் தேறி மறைவேள் அதன் உள்புக்கு மன்னகலம் குரையிறம் தமைந்தன் கண்டி பொங்கலந்த மலர் குழலால் கொங்கை தோழந்த குங்குமத்தின் குடம்பளை கோலம் தன்னால் செங்கலங்கள் வெண்மணல் மேல் தவடு திருச்செட்டி அம்பலத்தன் செங்கன் மாலை கோல் பெரிய மேரு திருக்குளம்பில் கனகனப்பிருவாரம் குறுங்க நிலமடந்தருளியவங்க கோமான் கண்டிங்கியனான் மறை அணைத்து மங்க மாறும் ஏழு செய்யும் கேள்விகளும் இன்றி கெங்கும் சிலம்பியனால் பெருஞ்செல்வம் திகழ்நாங்கோர் ire kette ambala tenchengal male adulagum daal varayumengum oodi endi sayum mandalamum ande andam moade elundadi migu udi vallam munnaattil urukki adam moorthi kandee udi tharum oldi tharum uyandasalvatte oonguyanan marayanaittham thaangunaavar cheldu yanda mani maadam thigadunaangor திருத்தி அம்பலத்தஞ்செங்கன் மாலை அணிந்த மணிமாடம் திகடு நாங்கூர் திருத்தத்தி அம்பலத்தன் செங்கண் மாலை கோரணிந்த மேல் பலவநாடி நாடன் பொடிமாட மங்கையர்கோன் குறையலாளி அணிந்தான் கலியன் சொன்னால இவை ஐந்து வல்லார் சீரணிந்த உலகத்து மன்னராகி ாய் திகழ்ந்த மணிமாடம் திகடு நாங்கூர் திருத்தி அம்பலத்தன் செங்கண் மாலை கூறணிந்தாலி நாடன் கொடிமாட மங்கையர்கோன் குரையலாளி ஆரணிந்தான் கலியன் சொன்ன பா மாலை வல்லார் சீரணிந்த உலகத்து மன்னராகி தூம்புடை பனைக்க வேடம் துயர்கடத்தருளி மண்ணு காம்புடை குண்டமேந்தி கடுமழை காத்த விந்தை பொன்னிமற்றம் வரண்டா எங்கும் தேம்புழில் தமிழ் நாங்கூர் திருமணி கூடத்தாழ் தூம்புடை பனைக்க வேடம் துயர்கடத்தருளி மண்ணு காம்புடை குண்டமேந்தி கடுமையாத்தை ஓம்புணல் பொன் நிமற்றம் வரந்தேம்பழில் கமடு நாங்கோர் திருமணி கூட தானே வாழையிற்று வண்பே கதிர்முலை சு இளங்க கவ்விய விடும்பை கூட கடுங்கனை துறந்த வெந்தை ஒவ்வாய் மகளிர் கொங்கை குங்குமம் கழுவி போந்தீர் கமடு நாங்கோர் திருமணி கூடத்தானே மா தொழில் மறங்கச் வந்தால் சேத்தொழில் ஜிணத்து பின்ன செவ்வித்தோல் புணர்ந்த எந்த மா நயந்தரம் பயந்தவன் கை தீ தொழில் கூடத்தானே நாங்கரும் சினத்து வந்தாள் மா மறுப்பு வாங்கி பூங்குறுந்து புல்வாய் பிளந்து எருதளர்த்தை மாங்கனி நுகர்ந்த வந்தி வந்து வண்டியா வாழைத்தீங்கோர் திருமணிகூடத்தானே மருமகள் இளங்கையாட்டி பிளங்குள் வாய் திறந்து தன் செவியும் மூக்கும் வாலினால் தடிந்த வெந்தை பெருமகள் தன்னுடன் பிரிவிலாத திருமகள் மறுபணாங்கோர் திருமணி கூடத்தாலே குரலும் உள்ளும் கேடலும் அறியுமாவும் அண்டமும் சுடருமல்ல ஆற்றலுமாய எந்திரல் தென்னனோட வடவரசோட்டம் கண்ட இந்திரளானோர் திருமண மண்ணும் குளிர் திங்களோடு நின்றவன் சுடருமல்ல நிலைகளும் மாஜ எந்த மன்னமும் வயலும் காவம் மாடமும் மணமும் கொண்டு எங்கும் தென்னல் வந்து திருமணி கூட தானே எங்கையும் துணிவும் பொய்யும் மெய்யுமித்தரணி ஒம்பும் பொங்கிய முகிலும் அல்ல பொருள்களுமாய எந்தை சங்கைய முகூத்த தேரல் பருகியவாளும் நாங்கோல் திருமணி கூடத்தானே பாபமும் அறமும் வீடும் இன்பமும் துன்பந்தானும் கோபமும் அருளும் அல்ல குணங்களுமாய எந்தவரோடு தேவர் வந்திரஞ்சு நாங்கூர் திருமணிக்கூடத்தானே எங்கள் தோய் மாட நாங்கூர் திருமணிக்கூடத்தானை மங்கையர் தலைவன் வந்தார் கலி அன்பாயொலிகள் விளங்குவார்கள் தோய் மாட நாங்கூர் திருமணி கூட தானே மங்கையர் தலைவன் வந்தார் கலி அன்பாயொலிகள் வல்லார் ஆண்டு பெங்கள் விளங்குவார்துலகமோற்றம் தடமலர் பொய்கை முக்கு நாவளன்வின் கேத்த நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் நாவலம் பெருகிவண்டு மலையவர் வாடு நாங்கள் தாவளம் பாடிமேயா கண்ணனை கழகந்துலகமோற்றம் தடமலர் பொய்கை முக்கு நாவளவின் கேத்த நாகத்தின் நடுக்கம் தேர்த்தம் பெருகி மண் மறை அவர் வாடு நாங்கை காவலம் பாடிமேயா கண்ணனை மண்ணிடம் தேனமாக மாவழி வழி தொலைப்பான் பின்னவர் வேண்ட சென்று வேள்வியில் குறையிருந்தான் தாரு தம்மை தொலைத்தவரு நாங்கமேயா கண்ணணே காவலந்தன் பாடியாய் கழகணிய கருத்தழு வாலி ஒரு கனை உருவ கருத்துட தம்பிக்கு என்ப கதிர்முடி அரசளித்தார் பழம்பெழுந்தொழுகு நாங்கை கருத்தனே காவலந்தன் பாடியாய் கழகணிய முனைமுகத்தர கண் மாள முடிகழ் பத்தறுத்து வீழ்த்து ஆங்கணையவர்க்கே அரசளித்தருடினானேகளில் சுரும்புதேன் நுகரு நாங்கடல் காவலந்தன் பாடியாய் கழக உச்சிதன் பாய்ந்து மன்னடங்கள் இடீசு மடவரல் மங்களன்னை மார்பகத்திருத்தினானே மடவரை தங்குமாட தகுப்புகள் கடவுளே காவலந்தன் பாடியாய் கழகணி பல்லரையட்டு மாட கஞ்சனை மலைந்து கொன்று பல்லரசவிழ்ந்து வீட பாரத போர் முடித்தார் கல்லரங்காவின் நீடல் நரகமழ்நாங்கமேயா கல்லறன் காவலந்தன் பாடியாய் கழகணியே மூத்த வர்க்கரசு வேண்டி முன்பு தூதெருந்தருளி மாத்தமரிபாகன் வீட மதகரி மறுப்பு காத்தனே காவலந்தன் பாடியாய் கழக இமயவர் கோரச் சற்று காவலம் கருதிருத்து கற்பகம் கொண்டு போந்தாய் கூவலம் பொடில்கள் சோழ்ந்தா புறந்தரன் செய்தனாங்கை காவலம் பாடிமேயா கண்ணணே கழகணி கந்தமாக சமயமாகி சமய வை பூதமாகி அந்தமாயியாகி அருமரையவயுமானாய் கந்தமார் புழில்கள்தோறும் மடமகாரு நாங்கை கந்தமார் காவலந்தன் பாடியாய் கலகணி காவலம்பெருகி மண்ணு மறையவர் வாழும் நாங்கை காவலம்பாடிமேய கண்ணனை கலி அஞ்சொன்னும் வல்லார் பார்சையரசராகி கோவில மன்னரு தாழ குடரிடல் பொலி வருதா மே காவலம் பெருகி கோபிடல் புலி வருதாமே மன்னார் கடல் போல் திருமேனிகரியாய் நன்னார் முனை வென்றி கொள்வார் மண்ணு நாங்கூர் மதில் சூழ் திருவள்ள குலத்துலண்ணா அடியே நிடரைத் தலையாயே கடல் போல் திருமேனிகரியாய் நன்னார் முனை வெண்ணி கொள்வார் மண்ணு நாங்கூர் மதில் சோ திருவெள்ள குளத்துழன்ன அடியே நிடரை களையாயே கொந்தார் துளவ மலர் கொண்டனிவானே நந்தாள விரும்புகள் வேதியர் நாங்கூர்ந்தா மரணி திருவள்ள குல துளைந்தாய் அடியே நிடரை கலையாயே என்னால் குளிர் மாறி தடுத்துகந்தானே நன்றாய வெறும்புகள் வேதியர் நாங்கூர் என்னார் வணங்கும் திருவெள்ள குளத்துள்ளின் நாய் நெடியாய் அடியேடர் நீ கே ஆனார் கருகொம்பு அது ஒசித்த களிரே நானா வகை நல்லவர் மன்னிய நாங்கூர் ஏனார் சூழ் திருவெள்ள குலத்துடானாய் அடியேனு கருள் புரியாய் திருவேங்கடம் மேய விளக்கு நாடார் புகழ் வேரியர் மண்ணியனாங்கூர் புடேசூள் திருவெள்ள குளத்தாய் பாடா வருவேன் வினயாயின்பாக திருவேங்கடம் மேய விளக்கே நாடார் புகழ் வேரியார் மண்ணிய நாங்கூர் வேடார் பொடிசூழ் திருவெள்ள குலத்தாய் பாடா வருவேன் வினயாயின பாற்று கல்லால் கடலை அணைகட்டி யுகம் நல்லார் பலர் வேதியர் மண்ணிய நாங்கு செல்வா திருவள்ள குலத்துறைவானே எல்லாவிடரும் கோலால் நிறமேத்த எங்கோவலர் கோவே நாராகிய வேதியர் மண்ணியனாங்குலார் வயல் சூழ் திருவெள்ள குலத்துள் மாநே என வல்லீர் தருளாயி ஆராகவராகி எம் மண்ணை இழந்தாய் நாராயணானே நல்ல வேதி அருணாங்கு திருவள்ள குலத்துள் ஆரவமுதே அடியேர் தருளாயே வார் திருமாமகள் புல்கியமாறுபா நாவ் வேதியர் மண்ணிய நாங்கூர் தேவா ஆவாவடியான் இவனின் அருளாயே நல்லன்புடை வேதியர் மண்ணிய நாங்கூர் செல்வன் திருவள்ள நல்லன் மலிதோ கலியன் மாலை வல்லரண வல்லவர் வானவரு தாமே நல்லன்புடை வேதியர் மண்ணிய நாங்கூர் திருவள்ள குளத்துறைவானியன் சொன்ன மாலை வல்லரணவல்லாமே அவளையானை கொம்புசித்த கண்ணன் என்னும் காமருசீர் கோளமேக வண்ண மேனி கொண்டகோழன் நானும் அவளமாட நீடு நாங்கள் தாமரையால் கேள்வன் என்னும் அவளவாயால் என் மணந்தை பார்த்தன் வள்ளி பாடுவாழே அவளையானை கொம்புத்த கண்ணன் என்னும் காமருசீர் குவளமேகமன்னி கொண்ட கோடென்னும் அவளமான நீடு நாகங்கை ஆமரையால் கேழ்வன் என்னும் அவளவாயால் பார்த்தன் வள்ளி பாடுவாழே தன் விட்ட வெஞ்சினத்த களி நடர்த்த பஞ்சமேவி மந்தமேயின் உயிருண்டமாயன் என்றும் அடியாள் பார்த்தன் பள்ளி பாடுவாள் கோன் தான என்றும் ஆயர் மாதர் கொங்க புல்கு சண்டன் என்றும் நான் மறைகள் தேடியோடும் செல்வன் என்றும் பண்டுபோலன் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாழே நாள் பரிசழிந்தாள் கோல்வளையார்த்தம் முகப்பே மல்ல முன்னீர் தட்டிலங்கை கட்டடித்தமாயன் என்று தேவதேவன் நன்வோதி பல்வளையால் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாழே அறக்கராவி மாளவன் ஆள்கடல் சற்ற குரக்கரசன் என்னும் கோவில்டிந்த பார்த்தன் பள்ளி பாடுவாளே முற்றுமின்னும் நானில் அஞ்சூள் வேலை என்ன கோலமே நீ மன்னன் என்றும் மேலெழுந்து செயலுகளும் வயல்கொள் நாங்கள் தேவதேவன் நன்போதி பாrennallamen moliyal paartanpalli paaduvaale naadi andanullam konda naadhanendrum naan marigal thedi endrum kaanam aataal selvanendrum siragul vandu seadulavapudil kolnaangai devadevanennan podi paadagam ser malladiyaal paartanpalli paaduvaale rahavettum oruvan endrum konjudarodum paraiyada நிலவுமாடிப்படையன் என்றும் நேசனின்றும் என்னும் வானவர்கள் காதலித்திய மலர்கள் தூவம் எண்ணன் என்னும் என்பனென்றும் ஏடு உலகுக்காதி என்றும் நாங்கை தேவதேவனின் நென் கோதி பண்ணினமிழ் மொழியாழ் பார்த்தன் பள்ளி வாடுவாழே வாருள் நல்ல மரஜோர் நாங்கை பார்த்தன் பள்ளி சங்கன் மாலை வாருகொள் நல்ல முலமடவாழ் பாடலை தாய் மொழிந்த மாற்றம் ஊர்கொள் நல்லவே கலியன் ஒரு தமிழ் பத்தம் வல்லார் ஏர்கொள் நல்லவை குந்தத்துள் இன்ப நாள் அமைதுவாரே நல்ல மரஜோர் பார்த்தன் பள்ளி சங்கன் மா முட வாழ்ப்பாடலை தாய் முடிந்த மாற்றம் நல்லவே களியன் ஒரு தமிழ் பத்தும் வல்லார் ஏறுகொள் நல்லவை சுந்தத்துள் இன்பனாலுமைது நுந்தம் பணி செய்திருக்கும் நும்மடியோம் இன்மைக்கின்பம் பெற்றோம் I medication that Me You You Having felt looking on the time Was 暗 you You When I speak What I did you to say I lighthouse 큰 His shape me is equal to the underlying languageu. I Venusanl breeding coach。I am blew up to the cold war. I feel it. I am glad Iэnt certainami. I am I doubt it. I will kill you very well. I rain leveling knows it. I mean I will Señor. I am seaming turn o치는ura. I don't want you to watch. I قال to you nor Newsanl finely Malied. I Ran ahorita. I though I can Alone. I will pledge you in the里面. I can't remember the name of the corruption. Because I have guns well. I still you. I'll be kidding. I don't know. I'm not just so Lebanon. I'm now this. I them காட்டி நடந்த நாங்கள்யோ நுள் நீங்காதிருந்த திருவே மறுபணியமைந்தா அந்த நாளி மாலே சோலை மழைகளே விளக்கின் சுடரே நரையூர் நின்ற நம்பி எண்ணெய் தாய் எந்தூராய் அடியேற திரையுமிரங்காயே திருவே மறுபணியமைந்தா அந்த நாளி மாலே சோலை மழகிரே அந்த விளக்கின் சுடரே நரையூர் நம்பூராய் அடியேறங்காயேசுகின்ற வையமீரடியால் அளந்த மூசி வண்டி முரலும் கண்ணி முடையி உண்மை காடுமாசை என்னும் கடலில் வீழ்ந்து இங்கயர்த்தோம் அயலாறு மேசுகின்ற திதுவே காணும் ி கா அடியோர்க்குத் தேசமறிய உமக்கே ஆளாய்த் திரிகின்றோ முக்கு காசி நொழியில் திகழும் வண்ணம் காட்டீரம்பெருமான் வாசிவல்லி இருந்தூரே வாழ்ந்தே போன் நீரே எம்பெருமான் நீரம்பெருமான் திசையும் இரு நிலனுமாய் எம்பெருமானாகி நின்றால் அடியோம் காணோமல்ல எம்பெருமான் அடியோ முக்கே எம்பெருமான் இந்த சொல்லாரு அகில் ஏன் அறிந்த சொல்லில் நும் அடியார் எல்லாரோடு முக்க என்னை இருந்தீரடியேன் எல்லார நமக்கு உலகத்தே எல்லூரே நாட்டீராணீர் பணி நீர் கொள்ள எம்மை பணியறியா வீட்டீர் இதனை வேறே சொன்னோம் இந்த வடிக்கல் காட்டில் உமத்திந்த நாட்டே வந்து தொண்டரான நாங்கள் யோ வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை பின்ன வண்ணம் கொண்ட வண்ணம் வண்ணம்னியின் வண்ணம்ருமேம் காட்டீர் இந்த எமரேடமும் வந்து நின்னதுண்டரோர்க்கே வாசிவல்லீரால் முந்தி நிற்றீர் சிறிதும் திருமேணி இந்த வண்ணம் என்று பெருமான கார்புறவின் மங்க வேந்தன் கலியனொலி செய்த சீராரை சொல்மா உலகத்து ஆறவரே அமலர் கெண்ணும் அமரராவாரே ஏழாறு பொழில் சூழ் இந்த பெருமானை காராறு புறவின் மங்க அழைப்ப வெண்ணையுண்ட பெருமான் பேச்சிய முலையுண்டின மறுதிருத்து பெருநிலமளர்ந்தவன் கோயில் தனியில் கமுகம் கதலியும் தெங்கும் எங்கு மாம்பல்களின் நடுவே வாய்த்த நீர் பாயும் மண்ணியன்பால் திருவெள்ளி அங்குடியதுவே ஆச்சிய அரழைப்ப வெண்ணையுண்டொருகால் ஆளில வளர்ந்த வெம்பெருமான் பேச்சிய முலையுண்டின மறுதிருத்து பெருநிலமளந்தவன் கோயில் வாய்த்த நீர் கமுகம் கதலையும் தெங்கும் எங்கு மாம்பொழில்களின் நடுவே வாய்த்த திருவெள்ளி அங்குடியதுவே ரமே தன் அலகடல்திட்டு அறக்கருடன் சிறங்களை உருட்டி கார் நிரமேகம் கலந்ததோருவ கண்ணனார் கருதிய கோயில் விட வரிவண்டு மின்றி தேநிறைத் நிசமுரளும் திருவெள்ளி அங்குடியதுவே அறிவிடமுடைய காளி அந்த கலக்க முன்னல கடித்து அவன் தன் படமிரப் பாழ்ந்தவன் மறிசிந்த பல்லறம் பயின்றவன் கோயில் பாவ நல்லார்கள் பயிற்சிய நாடக தொழில் போய் அடவுடை தழுவி அண்டன் திருவள்ளி அங்குடியதுவே பரவமுன் காத்து கஞ்சனை காய்ந்த காலமேகத் திருவுருவன் பரவமுன் உயர்த்தி பார்க்கடல் பரமனார் பள்ளி கொள் கோயில் பொன்மணிதரும் திருவள்ளியுடியினுண்டு பாரினயுமிண்டு பாரதம் கையறிந்து ஒரு கால் தேரின யூர்ந்து தேரின துறந்த செங்கன்மால் சென்றுர கோயில் ஏ நிறை வயலுள் வாழகள் மருகி நீர்ம பொ திருவள்ளி அங்குடி அதுவே ஆற்றோ கரந்தன கடல்கரிடம் சேனை கூத்திடச்செல்ல கொடுங்கனி துறந்த கோலவில்லி ராமன் தன் கோயில் ஊத்திட நின்ன வாடையின் கனிகள் வேந்தன ஒன்று வண்டி யல் சோழ் திருவள்ளியங்குடி அதுவேணர்ந்த மாவழி வேள்விழ்வுக்கு தெள்ளிய குரலாய் மூவடிகொண்டு திக் குர வளர்ந்தவன் கோயில் அள்ளியம்புள்வாயிருந்து வாழ் குயில்கள் அரியறையன் நவையழைப்பா வணங்க விரைந்த செய்வான் திருவெள்ளி அங்குடியதுவே குடியுடைய மரர் செய்யும் அசுரரிடம் பெருமானை அந்நியாயி மடியிட வைத்து மார்பை முன்கீண்ட மாயனார் மன்னிய கோயில் மடியிடமாட தடியில் பதித்தவன் மழிகளின் ஒளியால் விழிபகல் வெண் அறிவரிதாயா திருவள்ளி அங்குடியதுவே குடி குடியாக கூடி குணங்களே விடத்தி நின்றேத்த அடிய வர்க்கரு அரவனைத் துயின்ற அடியானுர கோயில் அடியுடை கமலம் அடியரா கரும்படு பெருஞ்சன் அலசையா வடிவுடையம் விளையுடன் சேரும் வயல் வெள்ளி அங்குடி அதுவே கண்டு முனேனமாகியன்றொருகால் பாரிடந்த இற்றின்கொண்டு தெண்டிரவருட பார்க்கடல் துயின்ற திருவள்ளியம் குடியானை அண்டரசோலை மங்கையறு தலவன் மாணவே கலியன் வாயொலிகள் கொண்டிருந்தவமுடையார்கள் ஆழ்வரை குறைகடலுலகேண்டு முனேனமாகியன்றொருகால் பாரிடம் தெயத்தினில் கொண்டு தண்டிரவருடப் பார்க்கடல் துயின்றான் திருவள்ளியம் குடியானை அண்டரசோலை மங்கையறு தளவன் கலியன் வாயுலிகள் கொண்டிவ பாடும் தவமுடையார்கள் ஆழ்வரி குறை